الحمد لله وحده والصلاة والسلام على من من لا لا نبي اما بعد فاعوذ بالله إن الشيطان الرحيم بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون والذين صدق علماء பொதுமக்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் சபையில் அமர்ந்து நீனுடைய விடயங்களை கேட்டு அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் அல்லா நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் அவகாசத்தையும் தந்திருக்கிறார் அல்லாஹு நம்மை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த இடத்தில் ஒன்று திறத்திருக்கிறார் நாம் ஒரு மேலான நோக்கத்துக்காக இங்கு வந்திருக்கிறோம் அல்லா சுகான கூட்டாளா இப்படியான கூட்டங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறார் மேலாள சகோதரர்களே பெரியார்களே அல்லாவின் சந்தோஷம் நம்ம ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாகவே நாம் உலகத்திலும் ஞாபத்து நாளையிலும் நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆகிவிடுவோம் நாளை தேவத்து நாளையில் கூட மனிதன் அல்லாவிடத்தில் எதிர்பார்த்திருக்கும் ஒன்றை அல்லாவின் பொருத்தமாகத்தான் இருக்கும் என்பதாக கண்மணியானுடைய அடியார்களை பார்த்து கேட்க இருக்கிறான் என்ன நீங்கள் என்னை பொருந்திக் கொண்டீர்களா அவைக்கும் என்னுடைய அடியார்களே نينجل اني فرند كونديركلا اند كيكا اللهم ادياركال <سؤال> كرواركال ما لنا لا نرضى يا ربنا ولقد عاصيتنا ما لم تعطي احدا من خلقك يا ربي اني اينام فرند كلا كورا بي يا رسول كدكالي اللهم نمكني صندرك راي امري اللهم ادياركال نالي كورا اللهم تعالى امي نوكي அல்லா காப்பல் அமைந்தாலே நான் தந்ததை விட மேலாக உங்களுக்கு தர வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது சகோதரர்களே அதுக்காகத்தான் இந்த கூட்டம் நாளை அல்லாவிடத்தில் இந்த பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் அல்லாஹ் என்மை நோக்கி கூறுவான் உங்களை கொண்டேன் இதற்கு பிறகு கோவிக்க மாட்டேன் மேலான சகோதரர்களை அந்த அல்லாவின் பொருத்தத்துக்காகத்தான் ஒன்று பல ஊர்களில் இருந்து பல தோலியில் உள்ளவர்கள் அல்லாவுடைய தீனுக்காக அல்லாவின் தீனை முன்வைத்து ஒரே நோக்கத்துக்காக இந்த இடத்தில் கூடியிருப்பதை அல்லாவுடைய ரகமத்தை எம் அனைவர்களுக்கும் சொறியும் என்பதில் இன்னொரு சந்தேகம் இல்லை மேலான சகோதரர்களை செய்யார்களே அல்லாஹ் உலகத்தில் எம் அனைவர்களையும் சந்தோஷமாக மாண வேண்டும் என்பதை எங்களின் ஒவ்வொரு மனிதருடைய விருப்பம் ஒரு காசிரும் இதை விரும்புவான் ஒரு முஸ்லீமும் இதை விரும்புவான் ஒரு முஸ்லீமுடைய விருப்பமும் ஒரு காசிருடைய விருப்பமும் சமமாகத்தான் இருக்கிறது இந்த ரீதியில் பார்க்கும் பொழுது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்ணியத்தையும் விரும்புகிறார்கள் உலகத்தில் அச்சமான வாழ்க்கை உலகத்தில் பயந்து வாழ்வதை கஷ்டமான வாழ்க்கை வாழ்க்கையை உலகத்தில் மனிதன் யாரும் விரும்ப மாட்டார்கள் அல்லாஹ் வச்சாரா எங்களை படைத்தவன் வீணாக படைக்கவில்லை பெரும் நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார் அந்த அல்லா என்ன கூறுகிறார் என்னுடைய அடியார்களே உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா உங்களுக்கு சந்தோஷம் வேண்டுமா உங்களுக்கு கண்ணியம் வேண்டுமா உங்களுக்கு உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அதுக்கு நான் ஒரு வழியை தந்திருக்கிறேன் ஒரு வழியை காண்பித்திருக்கிறேன் அந்த வழியின் மூலமாகத்தான் உங்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்ணியத்தையும் ஐக்கியத்தையும் இன்னும் வெற்றியையும் அடைய முடியுமே தவிர நீங்கள் உங்கள் புறத்திலிருந்தே ஏற்படுத்தக்கூடிய முறைகள் மூலமாக ஒரு நாளும் இவைகளை அடைய முடியாது என்பதை அல்லாவுடைய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லா ஸ்வானியை கண்ணியத்தை வெற்றியை என்று நாம் அல்லாவின் அல்லாவிடத்திலும் அல்லாவுடைய ரசூலிடத்திலும் கேட்கும் பொழுதே அவர்கள் எமக்கு பதில் அளிக்கிறார்கள் என்னுடைய அதிகாரிகளே நவியர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய உம்மத்துகளே உங்களுக்கு வெற்றி வேண்டுமா அல்லாவின் குரானில் பக்குமாறுங்கள் உங்களுக்கு கண்ணியம் வேண்டுமா என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து உங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சுருக்கமாக சொல்வதென்றால் ஈமானை கொண்டும் அமல்களை கொண்டும் உலகத்திலும் ஆகரத்திலும் மனிதன் வெற்றியையும் கண்ணியத்தையும் பெறுவான் என்பதில் எந்த ஒரு அல்லாஹ் குர் கூறுகிறான் ولله العزه ولرسوله وللمؤمنين ايه دارك كن لهم اللهوكم رسولكم مؤمنكم اللهين كتلهي மதி வால்வே நபியுடைய সুন্নতകളെ തേని வால்வே அந்த المؤمنuluk தான் கண்ணியம் இருปదామే அல்லாஹ் சுபhanahu తాలా కురుతార உங்களுக்கு வெற்றி வேணுமா யாத இன்மлла من عمل صالحا من ذكرين او انت و مؤمن و لن نحي أنه حياة طيبة يار الله ودي كتلي مذيبت بسواصم كندا ورغل عاوه نل ورغل يارو فريجيرا رغلو أورغل اكتنام سويت شمان نمريان ورغل كتب وم انبذي الله ودي كيرب آخر اندكو نيرتر ميلانا سفوذر كلي كريا رغل ايمان الو நல்ல அமல்களிலும் அல்லாஹ் நிம்மதியை வெற்றியை உயர்வை அல்லாஹ் வைத்திருக்கிறார் இதற்கு நேர்மாற்றமாக உலகத்தில் நிமலும் நிம்மதியற்ற தன்மை பயம் அச்சம் உள்ளத்தில் பெருங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை இதனால் நாம் அனைவர்களும் ஈவான் உள்ளவர்களாக நல்லவர்கள் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதால் ஒரு ஆணும் ஹரீஷும் நம்மிடத்தில் கேட்கிறது யார் ஈமான் உள்ளவர்களாக இருப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உலகத்தில் அனைத்தையும் அவர்களுக்கு உலகத்தில் அனைத்தையும் அல்லாஹ் கொடுப்பார் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து அச்சத்தை போக்கிவிடுவார் அவர்களுக்கு பயத்தை போக்கிவிடுவார் அல்ல அவர்களுக்கு கண்ணியத்தை நிச்சயமாக கொடுப்பார் மேலான சகோதரர்களே பெரியார்களே ஒரு ஆண் இதன் பக்கம் ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الله تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم تعدون نحن عون ليا وكن في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهيه انفسكم ولكم فيها ما تقدمون نذلا من غفور رحيم الله انك غفار அல்லாஹ் Subhanahu Wa Ta'ala kurunennai yaar tanne Allahai rabbaga eychukundargalo Allah avargalukku kurugara angalukku ennudaye amara vilala malaikavargal varthilum nirungargal kurugarungal va la tahzalu Allah thakavu va la tahzalu bayapadavendi thevai illai kavali padavendi thevai illai ungaludan nan irukrom nam irkkumboliye nanga vendum அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு இருக்கும் உதவி உங்களுக்கு பார்க்க முடியாது கண்களால் பார்க்க முடியாது உதவி உங்களுக்கு இருக்கிறது நாம் உதவி செய்யவில்லையா சிறக்கும் உபயோக குணை அல்லாஹ் பல சந்தர்ப்பத்தில் உதவி செய்திருக்கிறான் இன்னும் திட்டத்திலும் உதவி செய்தான் சிறக்கும் அல்லா உங்களுக்கு கட்டத்திலும் உதவி செய்தார் நீங்கள் மிகவும் குறைவாக இருந்தீர்கள் அல்லா உதவி செய்யவில்லையா நீங்கள் அல்லாவுக்கும் உதவி செய்யும் பொழுது அல்லா நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் மேலாண் சகோதரர்களே பெரியார்களே மலக்குமார்கள் வருகிறார்கள் எங்களுடைய அச்சத்தை போக்குவதற்காக எங்களுடைய பயத்தை போக்குவதற்காக எங்களுடைய கவலை போக்குவதற்காக நீங்கள் தீர்ந்தவர்களாக எங்களுடைய தேவையை அவன் தான் பூர்த்தியாக்குவான் நாம் குளவில் நாம் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம் நோயாளியாக இருந்தால் சுகத்தை பெறக்கூடியவன் அவன் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் நாம் சுகம் இல்லாமல் இருக்கும் பொழுதே எனக்கு சுகமன் தரக்கூடியவன் அவன் உணவைற்றவர்களாக இருந்தால் எவருக்கு ஆடையை பெற்றிருக்கிறோம் மேலான சகோதரர்களை பெரியார்களே சதைசுசையில் அருமை நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ் கூறுகிறான் யாய்வாவி என்னுடைய அடியார்களே كُلَّكُمْ ضَالٌ إِلَّا مَنْ حَدَيْتُهُ فَاسْتَحْدُونِ أَحْدِكُمْ انه لدينا ديار قليل لكن اللهم مريك تلو كريتل انه لديك تلو هداية تلو انه لديك تلو هداية تلو نيرو لي تلو إذن آلتان سورة الفاتحة ابر العالم ابر تلو قيلم فرداني تضني الركاتل நீங்கள் எல்லோரும் ஹிதாயத்தை தருகிறேன் நீங்கள் எல்லோரும் வர்களாக இருக்கிறீர்கள் என்னிட உங்களுக்கு நான் ஆடை தருகிறேன் என்னிடேன் மேலான சகோதரர்களே பெரியார்களே உணவத்தில் நாம் பார்க்கக்கூடிய காட்சி என்னை பல லட்சோ லட்சக்கணக்கு பணம் ஆனால் சில மனிதர்கள் ஒரு சொத்து தண்ணீர் இல்லாமல் உயிரை நையும் எங்களுடைய இரு கண்கள் இன்றைய கண்டு கொண்டே இருக்கிறது அல்லா அப்படியான காட்சிகளை எமக்கு உலகத்தில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இதனால் தான் இந்த ஹதீஸ் கூடுகிறது உங்களுக்கு தேவை இருக்கும் உங்களுக்கு உதவி வேண்டுமா என்னிடத்தில் கேளுங்கள் நீங்கள் இதைத்தான் கூறுகிறீர்கள் உண்மையே வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி செய்துகிறோம் அல்லாவை ரொப்பாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை வந்துவிட்டால் அல்லாஹான் எவருக்கு சுகமில்லாமல் இருக்கும் பொழுது சுகத்தை தருவார் நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உதவி செய்வான் ஆ சொத்து வந்தால் என்னை பாதுகாப்பான் அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான் وَإِذْ جِئْنَا إِلَيْكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ ۙ ٱلَّذِينَ يَظْلِمُونَ ٱبَاءِكُمْ وَيُقَتِّلُونَ أَبْنَاءَكُمْ لِيُخْرِجُوا مِنْ دِيَارِهِمْ ۚ وَإِنَّا لَنَنصُرُكَ فِي هَٰذِهِ ٱلْحَيَٰةِ ٱلدُّنْيَا وَيَوْمَ ٱلْقِيَٰمَةِ ۖ وَإِنَّ كَيْدَهُمْ كَانَ فِي تَضْلِيلٍ எி மூவிங்களின் எதிரி திரு அவன் பின்தொடர்கிறார் அவன் பின்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறான் பத்தாம் திறத்தில் நோம்பையும் நாம் நோட்டு எதற்காக நோற்றுவோம் மேலான சகோதரர்களே நவியவர்கள் மதீனாவுக்கு வந்த கேட்டார்கள் ஏன் இந்த யூதர்கள் நோன்பு நோக்கின்றார்கள் சொல்லப்பட்டதே இன்றைய திறன் திரு அவனை அல்ல அன்றை நதியில் ஆற்றினான் மூம்களை மூசா அலை இஸ்லாம் அவர்களுடன் எல்லா இழக்கத்தை கொடுத்து அவர்களை அங்கு தடக்க செய்தான் அல்லா சுனத்தாரா அதை ஞாபகப்படுத்துகிறான் எனக்கு ஞாபகம் உதவி செய்தோம் விசுவாசிகளுக்கு உதவி செய்தோம் சிக்கி கொண்டோம் என்று பறிக்கும் அந்த மக்களை நாம் அவர்களுக்கு பார்வை அமைத்து கொடுத்தோம் அல்லவா அந்த அவனையும் அவரை சார்ந்தவர்களையும் நாம் அதில் அளித்ததை நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்க பிறகு அதே திசையில் உங்களை பின்னோக்கி அவர்கள் வருகிறார்கள் அவர்களை நாம் அளித்து உங்களை பாதுகாப்போமே அதையும் ஞாபகப்படுத்துவதில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார் மேலான சகோதரர்களை பெரியார்களே அல்லாஹு அப்படி சக்தி பெற்றவன் அமல்கள் அவர்கள் கூறுகிறார்கள் எங்களுடைய ஒரு ஜமாத் சென்றிருந்தது நாம் அங்கோ நதியில் சிக்கிக் கொண்டோம் நாம் இப்பொழுது தன் கப்பலும் இருக்கவில்லை எப்படி செல்வத யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அலா இந்த ஹதரமே இரண்டற காத்துவார்கள் துவா செய்தார்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து நண்பர்களை பார்த்து சொன்னார்கள் அம்மாவுடைய பேரை சொல்லுங்கள் ஏ ஹலீம் ஏ ஹலி ாக அனைவர்களும் அவசா அலி சலாம் அவர்களுக்கு மாத்திரம் அல்ல நபியுடைய உண்மத்தினாக சகாமாக்கள் ஈவான் உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக நல்லவர்கள் உள்ளவர்களாக அல்லாவை ரொம்ப ஏற்றுக் கொண்டவர்களாக அவர்கள் உலகத்தில் நடமாடும் பொழுதே அல்லாஹ் குஸ்வான அவர்களுக்கு இப்படியாக பாதையை அமைத்துக் கொடுத்தார் அல்லாஹ் எங்களுடைய பயத்தை போக்கக்கூடியவன் அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு தரக்கூடியவன் சூரத் என்ற ஒரு அல்லாஹ் குர்ஆரில் இடல் பெற அந்த சூரத்தை போன்ற ஒரு சூரத்தையும் அல்லாஹ் அதிகமாக விவரிக்கவில்லை அந்த சூரத்தில் அல்லாஹ் கூறுவது என்னை ஏமோ எங்களே உங்களுக்கும் பயமான காலங்கள் வரத்தான் போகிறது எதிரிகள் சூழ்ந்து கொள்வார்கள் பலவிதமான பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாவை பயந்து வாழ்ந்தால் உங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுக்கும் உயர்வு கிடைக்கும் உலக மக்கள் எதையும் நினைக்கலாம் மனிதர்கள் அவர்களுடைய விடுவோம் அலேஹு அவர்களுடைய அவருக்கு தெளிவுபடுத்துகிறார் பலரோடு சகோதரி ஒரு சகோதரனை எடுத்து சென்று வெட்டுவதா இவரை கொத்துவதா இல்லது குத்துவதா அல்லது கிழக்குள்ளே போடுவதா என்று திட்டம் தீட்டுகிறார்கள் வேணாம் சகோதரர்களை பெரியார்களே அல்லா அவர்களுடைய திட்டங்களை எப்படி தவறுப்படியாக ஆக்கிறார் என்று இவர்களை கொண்டு போய் கிணற்றுக்குள்ளே என்னுடைய எங்களுடைய சகோதரருடைய கதை விடுந்துவிட்டது அவரை நாம் தீர்த்துவிட்டோம் கிணற்றுக்குள்ளே போர்த்துவிட்டோம் என்று நிம்மதி அடைந்தவர்களாக சகோதரர்கள் திரும்புகிறார்கள் அல்லாஹ் அந்த சகோதரரை பாதுகாக்க எப்படி பாதுகாத்தார் அல்லா அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினார் அவர்களை வெளியேற்றி எங்கே அவர்கள் கிணற்றுக்குள்ளே போடப்பட்டார்கள் உயிர் மாய்ச்சி விட்டார்கள் என்று எண்ணினார்கள் ஒரே ஒரு அவர்கள் அழிந்திருந்த ஆடை அதில் ரத்தத்தை கலந்து தன்னுடைய தகப்பலுக்கு கொண்டு வந்து காண்பித்தார்கள் சகோதரரை உலாய் சாப்பிட்டு என்று பொய்யை சொன்னார்கள் انال الله سبحانه وتعالى يوسف عليك السلام ابرغل اي فالخات دماغترم إلا والإن سخونر الكلتو كله يبوتاركلو عند يوسف اي الله ارسل آه واتنا الله آتشي اي كود التعال و لقد قلت لنا ابرغل فلتك تنجل اي فلتك موديهم நாம் சில விளாடுகளில் சில நாட்களில் சில வார்த்தைகளில் மனிதர்களை ஏதோ செய்து விடுவோம் என்று மனிதர்கள் என்னவது உண்டே ஆனால் அல்லாஹ் ஏ அடியானேனு இல்லாமா உரீன் அடியானே நீரும் நாடுகிறாய் நானும் நாடுகிறேன் நாட்டும் நடக்காட்டாவே என்னுடைய நாட்டும் தான் நடக்கும் உலக மக்கள் எல்லோரும் நாடலாம் சில அவரும் நான் சில நாட்களில் மூசாவை அந்த பிறக்கும் குழந்தைகளை நான் இல்லாமல் விடுவேன் என்று அவன் திட்டம் தீட்டி அவர்கள் குழந்தைகளை எல்லாம் அவன் வெற்றி கொண்டிருந்தான் ايذنا جيناكم من آل فرعون يسومونكم سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نسائكم وفي ذلككم بلاء من ربكم عظيم الله تعالى قرغران اي مكليه سينت بارنگيل فراল என்ன செய்தான் எங்களுடைய ஆள் குழந்தைகளை எடுத்து வைக்கிறான் எங்களுடைய பெண் குழந்தைகளை ஆயா கூட விட்டான் الله என்ன செய்தான் வளர்த்தான் திட்டம் பலரையும் மனிதர்கள் தீர்த்தலாம் ஆனால் அல்லாவுடைய திட்டத்தை யாராலும் நிகழ்க முடியாது அல்லாவின் திட்டத்தை யாராலும் வெல்ல முடியாது வேளாண் சகோதரர்களே பெரியார்களே அல்லா அப்படி சக்தி வாய்ந்தவன் எங்களுடைய ரோ நாம் எந்த இறைவனை ஏற்றிருக்கிறோமோ அந்த இறைவன் அப்படி சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் ஆனால் கேட்கக்கூடியவர்கள் உள்ளத்தினால் அவர்களிடத்தில் வெளியானால் அவர்களும் அல்லாவை ஏற்றுக்கொண்டு காரியங்களை சாதித்துப்பா என்று அடியான பல பாவங்களை உலகத்தில் செய்திருக்கிறார் தொன்னூற்றி ஒன்பது கொலைகளை செய்திருத்தி நூறு கொலையை செய்த மனிதனும் அல்லாவிடத்தில் மன்றாடிய பொழுது அல்லாஹ் அவனையும் வந்தித்து விட்டார் சபிக்க ஆக விருப்பமான சாச்சா ஹம்சா அந்த ஹம்சாவுடைய ஈரலை அப்படியே எடுத்து சப்பினால் அந்த பெண்மணி மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு முடியுமா சகோதரர்கள் ஈரலை கூட அதை அவிக்காமல் மனிதனுக்கு சப்ப முடியாது அந்த பெண்மணி அவளுடைய குடலை எடுத்து களத்தில் போட்டுக்கொண்டு ஈரலை சப்புகிறார் அவளால் ஊடியவில்லை துப்பிவிட்டால் அந்த பெண்குமல்லவோ அல்லாஹ் இதாயத்தை கொடுத்தார் வந்த உமர் அந்த உமருக்கு கூட அல்லா ஹிதாயத்தை கொடுக்கவில்லையா வேளாண் சகோதரர்களை பெரியார்களே அதில் ஆனால் ஏதோ எம் சில பலகீனங்கள் இருக்கிறது நாம் அல்லாத அடியார்கள் நாம் ஊழியர்கள் தம் విశ్వాసికని అల్లాహుని ఏర్చుకొన్నవర్గలు అల్లాహుని రబ్బాను ఏర్చుకొన్నవర్గలు అల్లాహుని యా రబ్బాను ఏర్చుకొnderుకారుగాలో అల్లాహురుకు కొలవి చేయరాన్ పోకురా తాలి కయామత్ రాలెయిల్ అల్లాహు సుబhanahu తాలా ఫర్యి తలొడకు నరకతిల్ వెనరుపా నరకతియవా అవనేవెన్ అవనే apni పుస్తకించుకుం అవనే లలా ఇరుదియాప వెలియచువా అంద వెలియని పాటి ఎన్నడే అడియనే உனக்காக சமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சுருக்கம் அங்கே போகலாம் என்று சொல்லும் பொழுது அந்த அடியான் அல்லாவை பரிகாசம் என்று அந்த அடியான் கேட்கும் பொழுதே அல்லாஹ் சொல்லுவான் இங்கு பரிகாசம் பண்ணக்கூடிய இடம் அல்ல என்னுடைய அடியானை நான் இங்கு பரிகாசம் பண்ணவில்லை இது உண்மையை கொடுக்கிறேன் உனக்காக கட்டப்பட்டிருக்கிறது அந்த அந்த அடியான் அந்த அடியாளுடைய அந்த காட்சியை பார்த்து அல்லாவும் செலுத்தி விடுவான் என்று ரவிசல்லாஹலை வசல்லம் சொன்னார்கள் முஸ்லிமில் இந்த ரிவாயுக்கு பதிவு செய்யப்பட்டு சகோதரர்களே பிரியார்களே அந்த அடியாளுக்கு அல்லாஹ் தரா துனியாவை விட பத்து மேலான சொர்க்கத்தை கொடுக்க இருக்கிறார் விட இந்த உலகத்தை விட இந்த உலகத்தில் அமெரிக்கா இந்த உலகத்தில் ரஷ்யா இந்த உலகத்தில் ஆஸ்திரேலியா இந்த உலகத்தில் ஆப்பிரிக்க கண்டங்கள் ஆசிய கண்டங்கள் எல்லாம் இருக்கிறது எல்லா அதிசயங்களும் இருக்கிறது மனிதன் பார்த்தை ரசிக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்த்து மனிதன் ரசிக்கிறார் இதற்காக முயற்சி செய்கிறார் இதற்காக கஷ்டப்படுகிறார் இதற்காக உயர் பேசுகிறார் இதற்காக மனிதர்களை கொள்ளுகிறார் இதற்காக மனிதர்களை மனிதர் என்று மதிக்காமல் மனிதன் உயிரை வாங்கி விடுகிறார் அதை நீங்க ஒரு கொசுவை கொண்டு போய் வைத்தார் அந்த கொசுவோட இடத்தில் அளிக்கக்கூடியதுதான் வேன் மெட் என்று சிலோன் இந்த சிலோனுக்காக எவ்வளவு சண்டை எவ்வளவு உயிர் எவ்வளவு ஆற்றல்களின் பிரிந்திருச்சு சிந்தித்து பார்க்கலையா சகோதரர்கள் இதனால தான் நவி அவர்கள் சொன்னார்கள் இந்த துன்யாடைய மதிப்பிருந்தாலும் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த ரப்பை நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் இந்த முறையில் உலகத்தில் வாழ வேண்டும் என்று அண்ணா ஒரு ஆளில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் சட்ட தெளிவாக முறையில் அல்லா தலா கூறியிருக்கிறார் அல்லா என்னிடத்தில் விரும்புவதை நயவன்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லா என்னிடத்தில் விரும்பவில்லை நயவஞ்சல் பழத்தை விரும்பவில்லை வெளியிலொண்டு பேசுவதொன்றி செய்வதொண்டு சொல்வதன்றி நடப்பதொண்டே இதை அல்லா விரும்பவில்லை அல்லாஹ் வாழ் கூறுகிறார் وما يخضعون الا انفس compte تلسطه لا يكون الس أقول... Goddess أخرج يكون أقول... النكر أقول... قام بسةatte ح LockLim ح before the Yang يوجد ان أقول... يمي يمران seeks أن يمي ليه فارقو الواتل يوم أقول... يكون المنافقون والمنافقات للذين آمنوا أقول... ூலா நத்தபிஸ் நாளை கிராமத்து நாளையில் இந்த நயவஞ்சகாரர்கள் உலகத்தில் ஏமாற்றி பிரிந்தவர்கள் மக்களை உலக லாபத்துக்காக எடுத்து சென்றவர்கள் கொஞ்சம் ஏங்களை போறீங்க இன்றை நாள் இருட்டில் இருக்கிறோம் இது நாம் பதட்டத்தில் இருக்கிறோம் எதற்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறதே உலகத்துடைய அங்கு செல்லுபடியாகாது அங்குடைய வெச்சம் செல்லபடி ஆகும் வீடு வீடாக என்று சுத்தி தெரியவர்கள் மேலான சகோதரர்களே இந்த சுற்றித் திரிவதளிக்கும் இந்த வீடு வீடாக போய் களிமாவை சொல்லுங்க என்று சொல்வது பயனளிக்கும் இன்ப எனக்கு வார்த்தை கேட்பது கஷ்டமாக இருக்கிறது ஒரு சி சியை பார்த்து அப்துல்லா மற்றவரை பார்த்து கூறினார் கொஞ்சம் இருவர் நாங்கள் களிமாவ சொல்லி எங்களை இவான கொஞ்சம் புதுப்பித்து சொல்வோமே என்று சொன்ன பொதுவே அவருக்கு போவது எங்களுக்கு போது போல என்ன எனக்கு களிம சொல்லித்தருவார்கள் நான் நான் பொறுப்பிலே முஸ்லீமாக இருக்கிற எனக்கு களிம சொல்லி தருவார்கள் ஒருவர் மற்ற மூவ சந்திக்கும் பொழுது கொஞ்ச நேரம் இருப்பார்கள் சொன்னது போல இவர்கள் இருப்பாக வேண்டி அழைப்பார்கள் வருகிறது இமாமுலா ஷாபி அஹமதுல்ல அவர்கள் சொல்லிருக்கிறார்கள் இந்த சூரத்து மாத்திரம் இறங்கியிருந்தால் பொorum illa vidhayangalum idhil pankirukku enna sonnargal indha hadith sabraliyil vandirukiradhe sahabi unnaru sahabiyai sannikka mulave indha soorathai olikkolva salaam oru varu toruvar nyaavaga paduthikolva salaam wal asri innal insana lafi khusn alladhina amanu wa amilussalihati wa tawasaw bilhaqqi wa tawasaw bis sabr إذن الله إيماني يوم أمل يوم نللي كوند إيوي مين دمئنا ببيت مكّل عليك فذي يوم إنهم صبر يوم الله ولي وردت ركرا إندي سورتي أمور السعال يوم اولي كل واركيل مرتبري أوريك عرب التريام اللي أنا إيماني تريدت كل وردتاة اولي كل واركيل إبارك لي باتشدان ناليك نايمان جاكار ركيل انقرونا نبت بسم النوركم عندنا يردت له الله ملكم آرجلكم بسلو الفان الله يعلم عنه برغلهم فادها فالاخر ارجعوا راكم فالتمس نورا فقرد بينهم بالشغور باطنه في رحمة وضائره من قبله الأجاب ينادونهم ألمكماكم انجي ابرغل لكم سلطنهم فوقفون انجا رضوكو انجي ابرغل لكم راكت واركم انجا انجا بلير انجي انجا بكما هو فائطار انجي انجي لهم كريك شما انجي سلي ابرغل لكم بطي قليل ورسوري மறுப்புக்கும் சூடாக இருக்குது ஏர் கண்டிஷன் ரூம்ல இருந்து வெளியே வந்தால் எவ்வளவு சூடாக இருக்குது அதை பயங்கரமாக இருக்கும் அழைப்பார்கள் உனக்கு உமரோ நெருக்கல வாங்கेंगे अगर वो चुट बोरिंगले ये लोग चुटिंगे इंगे ਨਾਲ வேர்ரونيங்க ரஹமத்தாக இருக்கेंगे इनफिल جنتல் உருஹன் யார ظهورها من بطونها وبطونها من ظهورها قيل لمن هي يا رسول الله سنارல் சர்க்கத்தில் மாலிகை இருக்கும் அந்த மாலிகை கன்னாரியால் சமைக்கப்பட்டிருக்கும் Велиന്வர்கள் உள்ளை பாபார்கள் உள்ளு உள்ளவர்கள் Велиന് பாபார்கள் இப்படிதான் இருக்கும் காட்சி அங்கு பார்ப்பார்கள் சொல்லுவார்கள் அளவுக்கும் ஆக்கும் உங்களோட சாப்பிட்டோம் உங்களோடு இருந்தோம் எல்லாம் செய்தோமே என்ன எங்களுக்கு எங்களை எங்களை அதாவது ஆக்கிட்டீங்க என்று அவர்கள் சொல்லும் பொழுதே எல்லாம் இருந்துச்சு எடுத்து சென்றா நீ தீர வழியின் பக்கம் எடுத்து சென்றா அது மாத்திரம் அல்ல இவர்களுக்கு எங்க சோதனை வர வேண்டும் இவர்களுக்கு எங்க கஷ்டம் வரும் இன்னும் இவர்கள் சொல்லும் விடயத்தில் இருந்தது அல்லாவுடைய பாதையில போங்க உங்களுக்கு செய்யுங்க உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது கோடி கிடைக்கிறா சொன்னா அல்லாவுடைய பாதையில போய் என்னவோ இந்த மனிதன் கொடுக்கிறது போல நாற்பத்தி கோடி இது சும்மா கட்டாள பிரச்சினையா சொல்லி சந்தேகங்கள் நாம் ஏற்படுத்தினா ஒரு தப்பும் சந்தேகப்பட்டாய் அல்லாவுடைய வீணில் கிடைக்குமே கலந்து விழுந்து விட்டது அவர் பாடுபடுகிறார் அந்த சுமையா பெண்மலைக்கு இவால் இருந்தது எறியப்படுகிறார் அந்த நேரத்தில் பொறுத்துக் கொள்கிறார் அந்த இருந்தது அம்பில் எட்டபே ரம் பனிரண்டு பாய்கிறதை அதை எடுத்து முகத்தில் பூசிக்கொண்டேன் அந்த காவாவின் இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று கூறுகிறார் ஈ நான் அவர்கள் தான் மேலாண்மை சகோதரர்கள் அவர்களுக்கு இவால் இருந்ததே அவர்களுக்கு இவால் இருந்த காரணத்தினால் நவியுடன் அன்பு இருந்ததே நவியுடன் அன்பு கொண்டிருந்தார்கள் இன்று எங்களுடைய நாளில் நவியுடைய அன்பை பற்றி பேசுகிறது நவியுடைய சுண்ணத்துக்களை பேசுகிறதே நவியுடைய அன்பை பேசும் நான் நவியுடைய சுண்ணத்திகள் வரும் பொழுது ஒதுங்கி விடுகிறது புகாரில கோழிச்சி சாப்பிடுறது சுண்ணத்து அதனாலே கோழி அடத்து சாப்பாடு ருசியான சுண்ணத்து அதை மனம் விரும்பும் திண்டாது ஒரு வேறு ருசி அதை ஆக்கி திண்டா வேற ஊசி அதை வசதி திண்டா உன்னொரு ஊசி மேலான சகோதரர்களே இது சுண்ணத்து இந்த சுண்ணத்து நல்ல ருசியாக இருக்கும் நபி வீடுதான் அலைஞாகத்தானே இந்த சுண்ணத்தைகளுக்கு ருசிக்காதா ஒவ்வொரு காப்பலையும் தட்டினாலே இந்த சுண்ணத்தைகளுக்கு ருசிக்காதா அடிப்பட்டாங்களே எழு நடந்து போனாங்களே இந்த சின்னத்தை சகோதரர்கள் அடிச்சவன அவர்களுக்கு இந்த சின்ன துருசியாக இருந்தது ஆனால் எனக்கு அந்த சுமக்குழுசியாக இல்லை நம்மையுடைய அந்த சுமத்தை எனக்கு வரும் எங்களுடைய கௌரவத்தையும் எங்களுடைய கண்ணியும் அதனுடன் மோதுகிறது மேலான சகோதரர்களே பிரியார்களே நபியாளர்கள் இருபத்தி மூணு வருட காலத்தில் அவர்கள் செய்த முயற்சி முயற்சி அவர்கள் செய்த முயற்சி முயற்சி அவர்கள் அந்நாளின் அடியார்களை அணைப்பதற்கு பாடுபட்டார்கள் முயற்சி செய்தார்கள் கஷ்டப்பட்டார்கள் ஒவ்வொரு மனித நேரத்திலும் போறார்கள் எந்த அளவுக்கு மன்னிப்பு கொடுத்தார்கள் என்றால் சில மக்களை பத்து பேரை எங்கு கண்டாலும் வெட்ட சொன்ன நவியாளர்கள் அவர்கள் இஸ்லாத்துக்காக வந்த பொழுதே அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார்கள் வருகிறார் ஹம்சாவை கொண்டவர் மன்னிக்கிறார்கள் வருகிறார்கள் அதனால் ஹம்ஜாவின் ஈரலை பெண்மணி அவரையும் மன்னிக்கிறார் அவர் நான் இஸ்லாத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னவர் அவரையும் மன்னிக்கிறார் அபுஜான் அபுஜானுடைய மான் இக்கிறவோ அவர் வருகிறார் அவரையும் மன்னிக்கிறார்கள் எவரும் மன்னிப்பு தயானம் நம்பிடத்தில் இருந்தது இருந்த கவலை என்னுடைய உண்ணத்தில் ஒவ்வொருவரும் வீணுள்ளவர்களாக மாறி வீணுக்காக பாடுபடக்கூடியவர்களாக மாறி அவர்கள் வீணுக்காக பாடுபட வேண்டும் என்ற கவலை சகோதரர்களை நபி அவர்களை மாற்றியது சிந்தித்து பாருங்க நாங்கள் எல்லாரும் நல்ல விளக்க உடையவர்கள் எனக்கு அல்லா உலக கல்வியை கண்டிருக்கிறார் அண்ணா வீடைய கல்வியை கொடுத்திருக்கிறார் நல்ல விளக்கசாலைகள் இருக்கிறீங்க சிந்தித்து பாருங்க எங்களுடைய நபி ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்பும் புரிந்துட்டாரும்பமாட்டார் முற்றுவிட்டத முடித்துவிட்டார் முகமது செல்லும் அந்த அரவநாற்றில் வாழ்ந்தவர்கள் அவர்களால் மனிதாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த நபி அவர்களுக்கு பிறகு யாராவது நவி வரமாட்டார்கள் என்றால் அவர்களுடைய பொறுப்பை யாரை துவைப்பது இந்த ரஷ்யா பழத்துக் கொண்டிருக்கிறது இந்த அமெரிக்கா பழத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆஸ்திரேலியா சகோதரர்களே அங்குள்ள மக்களுடைய நிலவையில் அவர்கள் நாளை தியானத்தினாலே சஹாமா பெருமக்கள் இந்த தீனுக்கால் பாடுபட்டவர்கள் இந்த உழைப்பு செய்தவர்கள் ஒருவருடைய கை விட்டிருக்கும் அங்கு கஸ்டே வாட அடிக்கும் அல்ல அவரை நோக்கி கேட்பார் என்னப்பா அவனுடைய கைவே அடியார்கள் எல்லா அவர்களை பார்த்து சந்தோஷப்படுவான் அங்கே அவர்களிடத்தில் கேட்கப்படும் முன்னே அவர்கள் எங்களை போல சொல்ல மாட்டாங்க நான் நாலு மாசம் பூனை நான் வருஷம் பூனை நான் நாற்பது நாள் பூனை நான் அங்கே ஒரு ரெண்டு மாசம் பூனை இப்படி சொல்ல மாட்டார்கள் அவங்க அந்த சொல்லுவா அந்த பெண்மணி என்னுடைய நாலு குழந்தைகள் ஒரே நாலு குழந்தைகளையும் சொல்லி அனுப்பினேன் உன்னுடைய மோத்தை தான் நாளைக்கு பார்க்கும் ஒரு பெண் அல்லாவிடத்தில் நாளைக்கு சொல்லுவா அங்கு விளையாட சகோதரர்களே அப்துல்லா அவர்களும் வருவார்கள் அந்த பிலாங் வருவார் அந்த ஹப்பாட்டும் வருவார் அந்த அவர்களும் வருவார்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் எங்களுடைய ரத்தம் ஓடுகிறது அதை நான் அவரது கூறுகிறார்கள் நான் நவியவர்களை கடலில் கண்டேன் முடி பிறட்ட முடியாக இருக்கிறது ஒரு குப்பியல் ரத்தத்தை முழத்துகிறார்கள் கேட்ட நம்பியை என்ன செய்கிறீர்கள் என்னுடைய பேரனுக்கு சரிந்தாக்கப்பட்டு விட்டோம் அவருடைய நீர் என்னை விட்டு திறந்திருப்பது நவீனுடைய பக்தியில் இல்லை நல்லா கத்தனை என்னை விட்டு தான் வாழ் கொண்டிருக்கிறது ாலும்ஸ்லிம்களுக்கு சோதனை பரப்பு சோதனை இதற்கு முறையில் நான் இதை மத்தியில் சொன்னேன் முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு பாருங்க முஸ்லிம்களுக்கு சொல்ல முடியாத கொடுக்கிறார் உலகத்தில் சோதனை வரும் என்றால் அது முஸ்லிம நோக்கிதான் வரும்போது நாம் சிந்திப்போமா சம்பளர்களை சிந்திக்கவில்லை எுடைய உழைப்பு விடுபட்டு விட்டது கைப்பாக்கும் உங்களுடைய வலுப்பாறு விடுவார்கள் உங்களுடைய பெண்கள் மாறு செய்வார்கள் நீங்கள் உயருடைய உழைப்பை விட்டுவிடுவீர்கள் முயற்சி விடுபட்டு போகும் எப்படி இருப்பீர்கள் சாவாக்கள் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள் சொல்லுமோ இப்படி ஒரு காலம் வருமோ என்று கேட்டார்கள் அவன் இந்த நேரத்தில் நிச்சயமா எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நாங்கள் அழைக்க வேண்டியவை அது காசுகள் அல்லவா இன்றைக்கு முஸ்லிம் அழைக்கிறோம் வருது ஆனா மேலான சகோதரர்களை தெரியார்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஒரு சகோதரர் ஒரு சகோதரர் ஒரு கிறிஸ்டியன் பக்கம் அழைத்தார் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்த பொழுது I would say, tell me, towards which Islam you are inviting us? Inviting towards Islam which you are in? Or inviting towards Islam which is written in Qur'an and Hadith? If you are inviting towards Islam which is written in Qur'an and Hadith, there is no such a country or village where they are king of Islam. If you are inviting towards Islam which you are in, we don't know such Islam. The only Islam, துறான் ஹதீஸ் இருக்கக்கூடிய இஸ்லாம் பக்கம் আলাইகிறாய் அந்த இஸ்லாம் பக்கம் আলাইகிறதா உலகத்தில் என்ன இஸ்லாம் இருக்குது காந்தி பாகு என்ன ஸ்லாப் உலகத்தில் என்ன இருக்குது இஸ்லாம் அந்த இஸ்லாம் எங்க குறையதுறான் ஹதீஸ் இருக்கக்கூடிய இஸ்லாம் உண்ட அந்த இஸ்லாம் உலகத்தில் இல்லை நீ உரு இஸ்லாம் பக்கம் আলাইகிறதா அந்த இஸ்லாம் எங்க இருக்குமா உழைப்பில் ஈமானக்காக பாடுபடுங்க முயற்சி செய்யோ தாமர மக்கள் ஏற்படுத்தியல் விளங்கியவர்கள் அல்லாத கற்றலை புரிந்தவர்கள் இந்த மொழி சக்கரியார் அகமதுல்ல அலை தலை கித்தாப் எல்லையில் சாதாரண மனிதர் அல்ல இவர்கள் யார் தெளிவோ சகோதரர்களே நாற்பது இண்படத்தில் வப்பாட்டாகியவர்கள் நாற்பது வருடம் இஷாவுக்கு எடுத்த உதவியில் கொழுந்தவர்கள் இந்த காலத்தில் நான் இமாம் அபு ஹனீஃபா இமாம் காலத்தை கூறவில்லை அப்படியான மேலாளர்கள் அவர்கள் தன்னை அர்ப்பணித்தவர்கள் அவர்களுடைய கடைசி ஆசை இருந்ததை அதற்கு விமர்சத்த போல நான் மகிழாவில் மகத்தாக வேண்டும் ார்கள்த்தையும் தியாகத்திற்கு பிறகு ஒரு உழைப்புக்கு உழைப்பை எனக்கு தந்திருக்கிறார் பதேசே உங்களுடைய காரம் இருக்கும் நீங்க நலவு கொண்டு ஏழை விட்டு தடுத்துருவீங்க سنارقل والذين في يدي واشد من سيكون سنرى اليهود قدينمانه حال مرهق ما اشد من يا رسول الله اليهود قدينمانه حال سنارقل كيف انتم اذا رايتم المنكر معروفا والمعروف منكر يقولون عند حالت فبركم ان نرى فيراهم فيراهم قد आरंभتوا 3 وربهم برون مدينه விட்டு فرندركلا அவன் உலகத்தை சும்மாரிப்பதற்கான செங்கை எத்தனையோ பேர் ஏழு வருடம் பிரிந்திருக்கலாம் அதுக்கு பத்துவா கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை ஆனால் நாலு மாசம் மனைவியை உச்சுத்தி அண்ணாவுடைய வீடுக்கு போற நேரம் அந்ததான் விரட்டி மசாலா தேவைப்படும் மேலாண் சகோதரர்களே அவையெல்லாம் எதற்காக போனான் தன்னுடைய வளர்ப்பதற்காக நம்மளுடைய அன்பை ஏற்படுத்துவதற்காக கட்டளை மறுப்பதற்காக ஐந்து நேரம் தொழிலை பிறுவதற்காக என்னுடைய ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகவே மனிதர்களுடன் அகலாவுடன் பலன்களை பழங்குவதற்காகவே அல்லாவுக்கான அவன்களை செய்ய என்ற நோக்கத்துக்காகவே இதை படுத்துக்கொண்டதாக சென்றான் இந்த மனிதன் அவனுக்காக கேள்வி எழுப்புகிறது எழுபது என்றால் நாம் முதலாவது கேள்வியை எழுப்புவோம் அந்த அணுமக்கர் எல்லா அவர்கள் மீது தன்னுடைய தகப்பன் குழுடராக இருக்கிறார் தன்னுடைய மகன்மார்கள் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் தன்னுடைய மனையில் வீட்டில் இருக்கிறார் ஒரு சொலத்தை விடாமல் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு கேட்ட பொழுதை பாப்பா வீட்டுக்கு என்ன விட்டுட்டு மகளிருக்கு மூடி அந்த தகப்பனுக்கு தட்டி காண்பிக்கிறார் தகப்பனை பணத்தை விட்டு வைத்து போயிருக்கிறார் அந்த ஆண்டும் விடவில்லை தன்னுடைய கமல குழந்தைகளையும் இன்னும் தன்னுடைய மனைவியையும் அல்லாவின் உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை கற்றுத்தருகிறேன் என் வியாபாரிகள் எம்மில் அதிகம் أدنال الله الكريم مو من جلل بي أبارك العرواه وارهل بي أبارك العليكم بالوارهل أدنال الله تعالى عند بي أبارك لي أبارك وي تكور فرعا أدلكم على تجارة تنجيكم من أذاب عليم تؤمنون بالله ورسوله وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون ويعطل لكم جنوبكم ويدخلكم جنات تجري من تحدي الهكار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم الله عبدالله سبحانه وتعالى كيف رعلا انقل لك نعلم ربيع وارتيك اتدرت معاه عند بيعبار من نعي ولا قد تلع وارتيك اولعي انقل لك اعضاء اتترم لعلي مرمي لهم اعضاء اتترم ولا قد تلعق ليا الصدري لي اللي رمو انقل لي فعلهاك சொன்னாள் உங்களை நோயை செய்யக்கூடிய அந்த அதாவில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பை நான் திறக்குமா அப்படியான நோயிலிருந்து உங்களுக்கு இடற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த வியாபாரத்தை கற்று தரக்குமா அது என்ன என்று அல்லா கூறுகிறார் அல்லாவின் மீது விஸ்வாசம் கொண்டு உங்களுடைய பொருளாளும் உடலாளும் வீருக்காக பாடுபடுவது மேலோட சகோதரர்கள் தெரியாதே இன்று எங்கள விடுபட்டது என்றால் வீருக்காக எங்களுடைய பொருளாளும் உடலாளும் பாடுபடுவது விட்டுப்பட்டு இருக்கிறது உடலும் பாடுபடும் எடுத்துக்கொண்டே பொருளை எடுத்துக்கொண்டேனால் அவரது பிறந்தவர் அவர் மக்களுக்கு வருகிறார் மதீனாவுக்கு ஹெஜரத் செய்கிறார் அவர் போய் அங்கு சாந்தேசத்தில் அடக்கப்படுகிறார் பயோதிகராகி விட்டார் நோயாளியாகிவிட்டார் அவர் துருக்கில் அடக்கம் செய்யப்படுகிறார் அவர் அவர்கள் அன்னைக்கால் அடக்கம் செய்ய விடுகிறார்கள் கடலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆகிவிடுகிறார்கள் அவர் அவர் வலுவராகிவிட்டார் மிகவும் பொறுத்து விட்டார் அவரால் நடக்கக்கூட முடியவில்லை தன்னை எடுத்து எடுத்து செல்லுங்கள் காலித விளைவிகிறது எல்லாம் தான் அவர்களுக்கு கடைசி நேரத்தில் கவலை என்னுடைய உடம்பில் என்னுடைய உடம்பில் ஒரு ஜையெல்லாம் செஞ்சது போல என்ன செஞ்சாங்க இன்னைக்கு போறீங்களே பத்துவா ஆனா ஜப்பானுக்கு ஜெர்மனிக்கு ஜெர்மனில போயிட்டு பார்த்த வாலிபர்கள் எப்படி மணி நேரம் பத்து பேரை இருக்கி வச்சாண்டா ரஷ்யா போர்டர்ல இருந்து அங்க போயிட்டு சேர்வரைக்கு பதினெட்டு மணி நேரம் அமைதியா இருக்கணும் அந்த இடத்துல ட்ரக் போட்டு ஊசிப்பான் அது செய்வா இது செய்வா நாங்க அமைதியா இருப்போம் எத்தனையோ பேர் மௌத் ஆகிட்டு போயிட்டு அதுக்கு போடுவான் ஒரு சகோதரத்தை கேட்டு ஜப்பான்ல வச்சு காலம் இல்லாதீங்க நான் நினைச்சேன் போல இல்ல அதற்கு வந்தேன் வருஷம் மனை விட்டு குழந்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறேன் உழைப்புக்காக இருக்கிறது சொல்லு சகோதரே நவீன என்ற கவலை உள்ள வருதா தலை பார்க்கிறார் எதிர்பார்க்கிறார் இல்லை ஒரு நாளும் முடியாது அல்ல தலை குரான் சாதாரண மக்கள் தாமர்களை கொண்டுதான் இஸ்லாம் வளர்ந்து அடைந்து வந்த இஸ்லாம் மக்களை கைப்பற்ற நேரம் தான் அபு சுபியானுக்கு இப்பதான் என்ன வருது இஸ்லாத்துக்கு வந்திருந்தா எனக்கு எவ்வளவு கண்ணியம் இருக்கும் இன்னைக்கு இந்த பிலால பாருங்க சிலைகள் எல்லாம் போட்டு உடைக்கிறார் பிலால் இந்த பிலால தான் நாங்கள் மண்ணில போட்டு உருட்டினோம் காவத்தில் அற்பமாக கரு கல்லால் அடிச்சீங்களோ மண்ணில உருட்டு அல்லா வினாலுடைய கோத்தரம் கிளை உங்களை பிரித்திருக்கிறதை பெருமையடிப்பதற்காக அல்ல ஒரு அறிமுகமாக உங்கள சங்க தற்காவுடையவர் பாரம்பந்த சொல்றாங்க சொர்க்கத்தை நான் பார்த்த பிலால் என்ன அவள் செஞ்சிங்கிட்டால் அது மேலான சகோதரர்களை பெரியார்களே துணியாவை கண்டார்கள் உமையத்தின் சொல்லக்கூடியவன் தான் விழாவது இருந்தான் சரியான நோய் சரம்ல பார்த்தாட்டேன் அவன் ரெண்டு பேரும் சில உடன்படிக்க செஞ்சிருந்தாங்க அவங்க பார்த்தாங்க பாதுகாப்பு குடுப்ப முடி அதை கொண்ட புள்ளுக்கார குத்தினாங்க அவன் கையால உன்னை குத்த வச்சாமல்லா சொல்லு காட்டுவான் விரோதிகளை அவர்கள் அழிப்பான் சோதர கடன் கடன் எ அல்லாத போனாங்க அதுல பொறுமதி பன்னெண்டு லட்சம் கடன் எவ்ளோ இருக்குது இருபத்தி ரெண்டு லட்சம் கடன் இருக்கு இருபத்தி லட்சம் மகனுக்கு வசியம் செய்யறாங்க வாப்பா வசியத் செஞ்ச வாசியும் கடன் போகை அல்லா கடன் நிறைவேற்றணும் கிராமத்தில் அவருக்கு அசாபு நடக்கும் பாண்டாக மாறும் لوغيل يغونه سرانياك متاي كلن نم ربي وصلنا الله بيرنم حديثيه امرني كودي افرجل زكاه الذين يكنون له طلب الفض ثم لا ينفقونها في سبيل الله تبشر بعذاب اليم يا الزكاطك ذكر سهرت فيكراغلو اولك نوين يا বেদনা نيي سولونج ان بطل الله قامبا ماطوان ما خالص في زكاته ما لن قد الله هلكته பணம் என்ன செய்யும் மேல சகோதரே இந்த சாவிக்கு கடந்த கால மகனார் அப்துல்லா பகிர்லவா செஞ்சாங்க உள்ளதே பன்னெண்டு லட்சம் அல்லாக்கு கடன் ஒண்ணு வச்சிருக்க மக்களிட கடன் தான் கடனை கொடுக்கணும் கடனை கொடுக்கணும் என்ன செய்யறது ஒரு சி வந்தான் ஹக்கீம் ஹக்கீம் 120 இருபது வயதுடைய சஹாபி அறுபது வருஷம் ஜாகிலியத்துல வாழ்ந்தாங்க அறுபது வருஷம் இஸ்லாத்துல வாழ்ந்தாங்க அவங்களோட தாய் அவங்கள காவத்துல வெற்ற ஆனா ஒரு நாளும் செய்யல பாவத்தை செய்யல எப்பயுமே ஜாகிலியத்தில் இருந்தாலும் மபிக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யல உதவி தான் செஞ்சாங்க இதனாலதான் சொன்னாங்க இஸ்லாமத்துக்கு வரும் பொழுது இஸ்லாமத்துக்கு முதல் நன்மைகள் செஞ்சிருந்தாலும் அந்த நன்மைகளையும் இஸ்லாமத்துக்கு வரும் பொழுது சேர்த்து சொல்றாங்க அபிஷுலா செல்லம் அந்த அந்த மகனை சொல்றாங்க மகனோட வாப்பா எனக்கு ஒரு லட்சம் தர வைக்குது என்ன கடனை கடன் கொடுத்த உடனே இப்ப வசியத்து செஞ்சாங்களே பேரர்களுக்கு கொடுக்க சொல்லி மூணு அதை தெரியுமா ஒரு கோடி எண்பது லட்சம் ஒரு கோடி லட்சம் ஒரு கோடி எண்பது லட்சம் மனைமாருக்கு கிடைக்கும் எட்டுல ஒரு பங்கு எட்டுல ஒரு பங்கு நாப்பத்தி எட்டு லட்சம் நாப்பத்தி லட்சம் நாப்பத்தி எட்டு லட்சத்து நாலு மனைமாருக்கு பிரிச்சாங்க பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டு மற்ற சகோதரர்களுக்கு மற்றவர்களுக்கு வரக்குல கடன் தொகையெல்லாம் பார்க்கக்ல அஞ்சு கோடி ஐம்பது லட்சம் அஞ்சு கோடி மௌத்த மாப்பா மகனை மகனே மௌலாயித்த உதவி தேடுங்க கடனை குடுக்கறதுக்கு எதுல போயிருந்தாங்க அல்லாட பாதையில எதுல போயிருந்தாங்க அல்லாட பாதையில அண்ணா வீணாக்கினானா சகோதரே பெரியாரே அந்த உறுதியோட விளிக்கிறன் போக்கூடிய நேரத்தில் அல்லா ஹசான அல்லா திறந்து கொடுக்கிறான் ஒரு சாவி சொல்றேன் ஆரம்ப காலத்தில் நாங்க எப்படி இருந்தோம்டா அந்த ஒரு புதிய தூக்கிட்டு வரப்பல எங்களை பார்த்து அந்த முன்னாசிக்கிறார் லட்சாதிபதிகளாக வச்சிருக்கிறார் செய்ய கஷ்டத்தோட விழிக்கணும் அல்லா நாளைக்கு உங்களுக்கு செல்ல துமிப்பான் தைரியமாக நம்பிக்கை வச்சு அல்லா மிதி அல்லாட பாதல் விழிக்கிறுங்க அல்லா ஒரு நாளும் குறைக்க முதலாவது தருவாங்களுக்கு என வாட கண் இருக்குது வாபா அப்துல்லா அதுல சைதாகிட்டாங்க நவிய துவாசங்களே அவங்களோட கொஞ்சம் பேசுங்களேன் சொல்லித்தான் இந்த பாரு ஒன்னும் சரி வராதுல சொல்ல ஈச்சுக்குளம் இருக்குதோ பிரிச்சு பிரிச்சு வைங்க அந்த சொத்து அப்படியே மேலான சகோதரர்களை பிரியாங்க அல்லாத பாதையில தீருக்காக விழிக்க வேண்டி பாடுபடும் பொழுது குடும்பத்தார்கள் இவைகள் தடையாக இருக்குது மனைவி தடையாக இருக்கு யுத்தம் நடக்குது எல்லாரும் போயிருக்கிறாங்க எல்லாரும் போவார்க்க எதிர்பார்த்திருக்கிறாங்க மனைவார் கணவன் வந்த கேட்டாரு எங்க போனாங்க நபி தபுக்கு போயிட்டாங்க குதிரை ஏறினாங்க ஆயுத தூரத்து சொன்னாங்க வெளிக்கிளம்பி போறத்துடைய தேவை வந்ததுக்கு பிறகும் யாரு துன்யாவை காட்டி காட்டி இருந்தாங்களோ அல்ல அவங்கள பயங்கரமாக கண்டிச்சிருக்கிறாங்க யங்கரமாக கண்டிச்சிருக்கிறீங்க உள்ள அல்லாயும்